ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி ஒரு ஐந்து நிமிஷத்தில் அடி என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன் அவதரித்தவர் ஆனால் திருவரங்கத்தில் அவருக்குன்னு தனிப்பெறவு கொடுத்தான் பெரிய பெருமாள் என்ன பெருமை ஆழவந்தாருக்கு பெருமை உண்டோ மணவாள மாவனிகளுக்கு பெருமை உண்டோ எம்பெருமானாருக்கு பெருமை உண்டு எம்பெருமானாருக்கு என்ன பெருமை அவருடைய பேரை விட்டே சம்பிரதாயம் விளங்கிறது ஆளவந்தாருக்கு என்ன பெருமை ஆளவந்தாருக்கு சில தனியான வைபவங்கள் அமைந்தது பெரியவாச்சான் பிள்ளைக்கு என்ன பெருமை வியாக்கியான சக்கரவர்த்தி என்கிற பெருமை நம்பிள்ளைக்கு ஒரு வைபவம் உண்டு அந்த நம்பிள்ளைக்கு மேலான வைபவத்தை எங்கே காணலாம் என்னால் மணவாள மாமனிகள் மக்களிலே காணலாம் என்பதை அந்த சரித்திர வாயிலாக சொல்லி முடிக்கிறது நம்பிள்ளையினுடைய காலக்ஷேப கோஷ்டி கீழப் பிராகாரத்தில் நடக்கிறது பெரிய பெருமாள் உள்ளு பிள்ளைச்சிருக்கார் அந்த நம்பிள்ள கோஷ்டியிலே அனுபவிக்கிறார் வைபவத்தை வைபவத்தை எல்லாரும் கோஷ்டியாக கூடி நம்பிள்ள காலக்ஷேப கோஷ்டியில் அன்பு அனுபவிச்சிருக்க அந்த ஊர்ல திருவரங்கத்திலே சேனித்திருக்கிற பெரிய பெருமாளுக்கு ஒரு நாளைக்கு ஆசை எல்லாரும் இந்த நம்பிள்ள கோஷ்டியில் அன்பாளே நாளைக்கு அன் கேக்க வேண்டா நம்முடைய வைபவத்தை நாமக்கான் ஒரு ஆசை ஆனால் அவரோ பெரிய பெருமாள் அர்ச்சாமூர்த்தியாய் சேனித்திருக்கிறார் அவர் இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கப்படாது குலையாமல் கிடப்பது ஒரு சனால் ஒரு நாளைக்கு பெரிய பெருமாளும் கூட அர்ச்சாசமாதியை குலைத்துக் கொண்டு ஆதிசேஷ பத்திரங்கத்தை விட்டு எழுந்திருந்தார் அப்படி வெளியில வந்தார் வாசல இருக்கத்திலே விளக்கும் கையுமாக அந்தரங்கமாக ஒதுங்கி நின்று அப்படி எட்டி பார்த்தார் கீழப் கோஷ்டி அவன் அந்த கோஷ்டியை சேவிச்சிருந்தே கோஷ்டியில் அன்பிருக்கான் பிச்சன் அவன உடம்புல என்னவோ பட்டாவல தெரிஞ்சது பிராட்டி தயிராலும் பாலாலும் வெண்ணையாலும் நெய்யாலும் வளர்த்து முசுமுசுத்த திருமேனியாம் பெரிய பெருமாள் திருமேனி கண்ணனுடைய திருமேனி கண்ணனை போலே பெரிய பெருமாள் அந்த பெரிய பெருமாள் திருமேனி நீண்ட திருமேனியை அப்படி உராசிர காலத்துல திருவி பார்த்தான் திருவிளக்கு பிச்சை பெரிய பெருமாளே அச்சாவதார சமாதி குலைந்து வெளியில வரலாமா போய் படுத்துக் கொள்ளும் என்ன அதான் பெரிய பெருமாள் ஆசைப்பட்டு பார்த்தார் தெரிகிறதே தவிர நம்பிள்ளையே ஆச்சாரியனாக வரித்து பெரிய பெருமாள் அவரிடத்தில் சிஷ்யனாக இருந்து ஒரு நாளைக்காவது காலக்ஷேபம் கேட்டிருப்பார்கள் அது தெரியல ஆனால் நம்பெருமாளோ தம்முடைய தேவிமாறுகளோடு கூட பெரிய திருமண்டபத்திலே கருட மண்டபத்திலே ஆச்சாரிய ஸ்தானத்திலே மணவாள மாணவர்கள் அலங்கரிக்க செய்து தான் சிஷ்யனாக இருந்து ஒரு சம்பரகாலம் திருவாய்மொழி வியாக்கியானமான வீடு என்கிற மகா தான் கேட்டுக்கொண்டு அதனுடைய சமாப்தி காலத்திலே இந்த ஸ்ரீசைலேஷ் ரயாபாத்திரன் தனிய அருள் செய்தது இது பிரசித்தமான விஷயம் இது புதியதாக இன்று சொல்ல வேண்டிய வித்தாந்தமே அல்ல ஒரே விஷயம் தான் முக்கியமான விஷயம் எம்பெருமானும் எங்கேயாவது அந்த திருவனந்தாழ்வான சேவசாதித்து எழுந்தருளியிருக்கிறாரா என்ன அப்படி தெரியல எங்கே மணவாழ் மாமனிகளை எழுந்தர பண்ணினாலும் கூட பின்பக்கத்துல திருவனந்தாழ்வான் பிரணாமண்டலத்தோடு மணவாள மாவனர்கள் எழுந்துரலி இருப்பது எல்லா இடத்திலும் பிரசித்தமா இருக்கு சில பேர் நினைச்சிருக்கா மணவாள மாவன்கள் திருவனந்தாழ்வானுடைய அம்சாவதாரமா இருக்கிறபடியாரே அந்த திருவனந்தாழ்வான் எழுந்துரளப் பண்ணிருக்காளோன்னு நினைப்பா அப்படியானால் அது எம்பெருமானாருக்கு அமைய வேண்டியிருக்கிறபடியால் அது அல்ல பெரியோர்கள் நிரூபிக்கிற ஒரு விஷயத்தை சமீபத்தினைய தெரிஞ்ச விஷயத்தை இந்த கோட்டையில் தெரிவிக்கிறேன் என்னவென்றால் சுவாமி மணவாளம் அவன்களுக்கு ஆச்சாரியஸ்தானத்தை கொடுத்தான் திருவரங்கராஜன் அது அந்த திருவரங்கராஜன் தன்னுடைய சிங்காசனமாய் நின்னால் மறுபடியாம் திருமார்க்கு அரவு சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமா தன்னுடைய சீனி சிங்காசனமான திருவனந்தாழ்வான அஸ்தானத்தை ஆச்சாரியனான மணவாள மாமனிகளுக்கே கொடுத்தார் சீனி சிங்காசனமான திருவனந்தாழ்வான் அந்த கூட மணவாளிகள் அவருக்கு தான் உபன்யாசம் பண்ணினார் என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயத்திலே கூறக்கூடிய வரலாறு பெரிய பெருமாள் சத்து முன்னாடி பரத்தத்துவம் என்று ஸ்தாபிக்கப்பட்ட பெரிய அந்த பரத்தத்துவமான பெரிய பெருமாளை பெருமை யாரு கொடுத்தான் பெரிய தான் கொடுத்தா இந்த உத்தமர் இருக்கி ஆழ்வார் கத்தியை காட்டி திருமந்திரம் பெற்றாரே இந்த திருவங்கி ஆழ்வார போல யாருமே முடியாது வாழ்வழியால் மந்திரம் தயிரும் பாலும் வெண்ணையும் கொடுத்து மந்திரம் பெறக்கூடிய சிஷியம் உலகத்துல உண்டு ஆச்சாரியடத்தில் கத்திய காட்டி மந்திரம் சொல்றியாட்டுவான்னு ஒருவர் தான் வாழ்வழியால் எம்பெருமானுக்கே பிரகாசிக்கிறார் பரகாலன் அவர் கொண்டாடுகிறார் துளங்கு முடி அரசு தொண்டமன்னல் தொண்டமான் சக்கரவர்த்திக்கு அத்தனை பலமுண்டு என்ன பரகாலன திருவங்க திருமங்கையாழ்வார் போய் தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய பலத்தை கொண்டாடுறார்த்தம் என்ன கேட்ட இவர் பலிஷ்டனா இருக்கிறபடியாலதான் அந்த பலத்தை இவர் கொண்டாடுறார் இவர் பலிஷ்டனோ என்ன பலிஷ்டனான எம்பெருமானான பரனுக்கே காலனாயிருந்து திருமந்திரத்தை பறித்தார் ஆனால் இவர் எத்தனை பலிஷ்டர் இவர் போய் தொண்டமான் சக்கரவர்த்தியை பலிஷ்டனாக கொண்டாடுவதானா பலிஷ்டன் கொண்டாடணும் பலிஷ்டனை வைத்தியன் கொண்டாடணும் வைத்தியனை ஸ்ரீபாஷ்ய அதிகாரி கொண்டாடணும் ஸ்ரீபாஷ்ய அதிகாரிய சங்கீத வித்வான்னு சங்கீர் வித்வானம் பாண்டிருப்பார் வாக்கியார்த்தம் நடத்திருப்பார் சங்கீத வித்வான வரவழிச்சு இவர் வைத்துஷ்டியத்தை கொஞ்சம் கொண்டாடுனா ஒன்றுக்கு ஒன்னு சம்பந்தம் இல்லை ஆனா திருவங்கி ஆழ்வாரோ பரனுக்கு காலனான பலிஷ்டனான தான் போய் கொண்டாடுகிறார் தின்திறல் ஒருவருக்கு என்ன அதே போல பெரிய பெருமாள் பரதத்துவமான சீமன் நாராயணன் அந்த பெரிய பெருமாள் தனக்கும் பெரியவராக பெரிய அமர்த்தி வைத்தானே அந்த திருவரங்க ராஜன் ஆறு அதுக்கு மூலஸ்தானத்தையும் காவேரி விரஜா சேயம் விமானம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேசா பிரத்யம் பரமம்பதம் அங்கே விரதா நதி ஓடுறது நமக்கெல்லாம் என்னைக்கு விரஜா நதினானம் கிடைக்கும் அர்ச்சாரி மார்க்கத்தாலே போனால்தான் விரதாதினி மார்க்க என்ன கிடைக்கும் அன்பித்தவர்காரி மார்க்கம் இதை பார்த்ததான் விரதாரதிய ஜந்தோகோ சம்சாரத சம்சாரியாக கிடக்கிற ஜுவான ஜீவாத்மாவுக்கு இனிமே பக்தியை செய்து பிரபர்த்தியை செய்து சதாச்சாரிய அபிமானம் பெற்று இவர் அர்ச்சிராரி மார்க்கத்தை அடைஞ்சி விரஜையால தீர்த்தமாடுறதுன்னா அறிவினி கிடைக்கும் என்பதை பார்த்து அந்த விரா நதியே நம்போல்வார் அனுபவிக்கும்படியாய் ஆழ்ந்து அமிழ்ந்து குளிக்கும்படிய நமக்காக காவேரியாக தான் பிரவகிக்கிறது நாம் ஏறி போய் சேவிக்க முடியாமல் போனாலா அது இறங்கி வந்தது காவேரியாக காவேரி விரா சேயம் ரங்க மந்திரம் ரங்கேஷா அந்த பரவாசுரேவன் தான் இங்க ரங்க இந்த ரங்கேசன் பெரிய பெருமாள் பெரிய எப்படி கொண்டாடினானோ அதுபோல் பரவாசுரேவனே பெரிய பெருமாள் கொண்டாடி இருக்கிறான் என்று வாசுரேவனான விற்பாந்தத்தை நம்முடைய சமீப காலத்திலே இப்பொழுதும் படவாள மாமிகள் அறுநூறாவது ஆண்டு விழா அதனுடைய விழாமலராக நம்முடைய புத்தூர் சுவாமி அவர்கள் விழாமலராக ஸ்ரீவைஷ்ணுவர் சோர்சனம் மலராக சமீபத்தில் அச்சிட்டு இருக்கிறார் அநேகம் பெரியோர்கள்லாம் கட்டுரை வரைந்து உள்ளார்கள் அதுல நம்முடைய சபையினுடைய நிரந்தர அக்ராசனாதிபதியான அன்பர் வி புது ரெட்டியார் அவர்கள் பரவாசுரேவனே புகழ்ந்தார் மனவாள மாவுனிகளை எழுதியிருக்கார் ஆச்சரியமான கட்டுரை அது பரவாசுரேவனே புகழ்ந்தார் என்ன அதுக்கு ஒரு பாசுரத்தையும் உதாகரித்து காட்டிருக்கார் பாத்மோத்தரமுனான பாசுரத்தை அது விலக்கண கவி யான நம்முடைய ராமானுஜ சுவாமிகள் அவர்கள் அவருடைய புனைந்த ஒரு பாசுரங்களாகவே பாசுரத்தின் எடுத்து காட்டிருக்கார் அங்க சொல்லப்பட்ட வித்தான் குரு என்கிற முனிவர் அது எது என்று பார்க்கிறது போனார் பரமசிவனுடைய ஆஸ்தானத்து போனார் அது பிரயோஜனப்படல்ல பிரம்மாவனுடைய ஆஸ்தானத்து போனார் பிரயோஜனப்படல்ல தம்முடைய திருவடியாலே வாசுதேவனான எம்பெருமானுடைய ஸ்ரீ மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணக்கூடிய திருமார்களே திருவடியால் உதைத்தார் உடனே வாசுதேவனான எம்பெருமார் எழுந்திருந்த அந்த உதைத்த திருவடிகளை கையாலே வருடி சுவாமிப்பட்டது சகோரா லக்ஷ்மியான பெரிய விராட்டியான் நித்தியவாசம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய திருப்பள்ளி அறை திருப்பள்ளி அறையில உயர்ந்த ஒரு தீபம் இருக்கும் அது போல கோலம் விட்டு இருப்ப உயர்ந்த படுக்கை இருக்கும் நல்ல விதானம் இருக்கும் நல்ல சந்தனம் இருக்கும் பெரிய பெருமாள் திருமார்பு பெரிய பிராட்டியாருக்கு கோயில் கட்டணமான ஒரு திருப்பள்ளி அறையா இருக்குமான உண்டோன்னு கேட்டார் மலேஜி தாம தல்பம் கௌஸ்துபஸ்தி தீபம் தான் விளக்காக பிரகாசிக்கிறது ஆனா திருப்பள்ளி இறையிலே கோலமிட்டார்களோ கேட்டார் இந்த கோலத்தை மட்டும் ஆச்சரியமா சொல்லியிருக்க ஏழு நிற்கிறது பக்கத்தில் நப்பிண்ண பிராட்டி நிக்க வச்சிருக்கான் இடையனான கும்பன் ஏ கண்ணனே இந்த நப்பின்ன பிராட்டிய திருமணம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஏழு விஷபங்களை அடக்க வேண்டும் என்ன பார்த்தானும் பெறுமான் ஏழு விஷபங்களை குறித்து விடுகிறேன் ஒரு கொம்பத்தான் அடைவதற்கு ஏழு கொம்புகளே குறித்தானும் பெறுமான் தனுஜ விஷ விஷானோ சித்திரஞ்ச அந்த ஒரு கரட உருடான அதனுடைய கொம்புகளாலே கீரப்பட்டிருக்கிறதே அது கோலமிட்டா போலே தோத்தித்தான் ஸ்ரீ பராசர பட்டனுடைய அந்த திருமார்பு எத்தனை கடினமானது தானவனுடைய அஸ்திரங்களாலே காட்டின்யத்தை வளர்த்து திருமார்பு அந்த திருமார்பில திருவடித்தாவரப்பட்டுவிட்டதே அய்யோ அந்த திருவடித்தாவர நொந்துவிட்டதோ என்னமூனிவருடைய திருவடிகளை கொண்டான பெறுவார் அப்பொழுது சொல்லும் வார்த்தையாகசுரம் வரவரமுனி தாழ் சொல்லும் மாட்சிமை சொல்லுதல் வருமோ அந்த உத்தமனுடைய மாட்சிமையான பெருமை இருக்கிறதே அது நம்போல் வாரால சொல்ல முடியுமோ ஆருடைய பெருமை வரவரமுனி தாழ் வரவரமுனி தாழ் வாசுதேவன் வரவரமுனி தாழ்ன்னு சொன்ன அங்கு சொல்லப்பட்ட வரவரமுனி யாருன்னா பிருகுமுனிவர் ஆனா சம்பிரதாயத்தில் வரவரமுனி யாருன்னா மணவாள மாமணிகளுக்கும் வரவரமுனி என்னே தெரிவிப்பனையான இந்த பிருகுமுனிவர் மட்டும் வரவரமுனி இல்ல உன நாளைக்கு பிற்பாடு பிறகு ஆளவந்தாருக்கு பிறகு எம்பெருமானாருக்கு பிறகு பட்டருக்கு பிறகு நம்பிள்ளைக்கு பிறகு பெரியவாச்சான் பிள்ளைக்கு பிறகு பிளலோகாச்சாரியருக்கு பிறகு திருவாய்மொழி பிள்ளைக்கு பிறகு அன்பர் நம்முடைய சமாஜத்துக்கு நிரந்தர அக்னாசராதிபதியான மேதாவிலாசன் தலையெடுத்த நம்முடைய பெரியவரான பீபுதூர் ரெட்டியார் அவர்கள் ஆச்சரியமாக அது நமக்கு அனுபவியமான வித்தான் அந்த வாசுதேவனும் இவரை கொண்டாடினார் அதுபோல பெரிய பெருவாலும் இவரை கொண்டாடினார் இந்த பெரியோர்கள் எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட பெருமை எதிராலே என்னால் அவருடைய தனிப்பட்ட சொல்வன்மை யாருக்கு பரிபூர்ணமாக இருக்குவோ அவரிடத்துல எல்லாரும் விஷயம் கேட்பம் கேட்டார் பெரிய பெருமாள் என்ன மணவாள அவருக்குத்தான் விசதமான வாக்காம் அவருக்குத்தான் சம்பிரதாய சுத்தமான வாக்காம் அவருக்கு தான் தெளிந்த வாக்காம் அந்த தெளிந்த வாக்குப்படைத்த மணவாள மாவன்கள் திருவிழித்த அவர்களை தவிர நம்போல் வாருக்கு உஜ்ஜீவன உபாயமே சொல்லி அடியன் வாக்கையும் இந்த சாதாரண வருஷத்திலே மணவாள மாவல்கள் வைபவத்தை சொல்லி சுத்தியோகத்தை அடையும்படியாக ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்த இந்த நாவலர் சபையார் அவர்களுக்கும் இங்கே கோஷ்டி இருக்கும் கூடியிருக்கும் கோஷ்டியாருக்கும் உண்டான பெரியோர்களுக்கும் நம்முடைய சுவாமியான அக்ராசனாதிபதியான சுவாமி ஜீயர் சுவாமிகளுக்கும் எல்லோருக்கும் கதைக்கதா பூர்வமான பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இவ்வளவு நாளையும் இந்த வார்த்தையும் காது கொடுத்துக் கேட்ட உங்கள் பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு என் வார்த்தையை நிறுத்துகிறேன்